வணக்கம் நட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று செப்டம்பர் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஃபேடன்ட் மெக்லனின் விக்டோரியா கப்பல் உயிர் 18 பதினெட்டு பேருடன் ஸ்பெயினை வந்தடைந்து முதன் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெயரை பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கரிபியின் தீவான குவாத் லூபேவை தாக்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் புதிதாக வட மத்திய மாகாணம் அமைக்கப்பட்டது ஜேஇ டிக்சன் அதன் முதலாவது முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தொடர்ந்து இலங்கையின் மொத்த மாகாணங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிழக்கு ருமேலியா பல்கேரியாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கென்லி நியூயார்க்கில் சொல்லப்பட்டு படுகாயம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அர்ஜென்டினாவின் அதிபர் ஹிப்போலிட்டோ எரிகோயன் ராணுவ புரட்சியை அடுத்து பதவியில் அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாஸ்மானியா புலி இனத்தின் கடைசி புலி ஹபாட்டில் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி டி எஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தினமலர் நாளிதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது இந்தியா பாகிஸ்தானை தாக்கி லாகூரை ஒரு மணி நேரத்தில் கைப்பற்ற போவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்க பிரதமர் ஹென்ரிக் வேர்வர்டு அவர்கள் நாடாளுமன்ற அமர்வின் போது குத்தி கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்வாட்சிலாந்து ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது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 ஓவி வி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கையர்கோண் ஈழத்து சிறுகதை முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாலை இளந்திரையன் தமிழக பேராசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பருக் மறைக்காயர் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யஸ்வந்த் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிமல் சிரிபாலு டிசில்வா அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சையத் அன்வர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அலாவுதீன் கான் வங்காள சரோது இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாக்கா மோக்கையா தேவர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஹரிவான்ஸ்லால் பூன்சா இந்திய அத்வைத வேதாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அகிரா குரோசோவா ஜப்பான் இயக்குனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பி சி சேகர் மலேசிய தொழிலதிபர் அறிவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரிசரண் சிங் பிறார் பஞ்சாப் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உ ராதாகிருஷ்ணன் இலங்கை வயலினிசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் சுவாசிலாந்து விடுதலை நாள் மற்றும் பல்கேரியா நாட்டில் இணைப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை